அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கள் உண்ணாப்பொழுதில் களித்தானைக் காணுங்கால் உள்ளான் கொள் உண்டதன் சோர்வு ஒருவன் தான் கள் உண்ணாதபொழுது கள் உண்டு வருபவனைக் காண்பானாகில் தான் உண்டபொழுது இப்படிப்பட்ட இழிநிலைதானே தனக்கும் இருந்திருக்கும் என்பதை நினைக்க நினைத்தால் திருந்துவான் என்பது கருத்து கள் உண்பவன் திருந்துவதற்கு வழி கூறப்படுகிறது தன் இழிநிலையை பிறர் சொன்னாலும் கேட்காதவன் தன்னை போன்ற பிறரிடம் உள்ள இழிவை பார்த்தாகிலும் திருந்த வேண்டும் என்று திருவள்ளுவர் இங்கே உபதேசம் செய்கிறார் உண்ணாதபோது உண்டவன் அடையும் சோர்வையும் அறிவிழப்பையும் கண்டால் கள் உண்டபோது தானும் இந்த நிலை பெற நேரிடும் என்ற பிரத்யட்ச அனுபவ எடுத்துக்காட்டால் தடுக்கிறார் அறிவால் திருந்தாதவன் அனுபவத்தால் ஆகிலும் திருந்த வேண்டும் என்பது ஆசிரியருடைய உபதேசத்தின் நோக்கம் இந்த பாடலில் கல்லுண்ணும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு வழிமுறை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது கூர்மபுராணத்திலிருந்து ஒரு மேற்கோள் பாட்டை பார்க்கலாம் கல்விலை பகர்வோர் கள்ளினை நுகர்ந்தோர் கள் அருந்துதற்கு உடன்படுவோர் கள்ளருந்தினரை மகிழுனர் நரகில் கற்பகாலங்கிடந்தழுந்தி எள்ளுருந்தீய மலப்புழுவாகி மலத்தினை நுகர்ந்து பின் இறந்து வில்லருங்கொடிய ரவுரவ நரகின் மீட்டு மீட்டு உழன்று நாள் கழிப்பர் கள்ளின் விலையைக் கூறுவோர் அதனை அருந்துவோர் உடனருந்துவதற்கு சம்மதிப்போர் கள்ளருந்துவோரை மகிழ்ந்து பாராட்டுபவர் ஆகிய இவர்கள் எல்லோரும் கல்பகாலங்கள் நரகத்தில் துன்பப்பட்டு மலப்புழுவாக பிறந்து மலத்தினை உண்டு பின் இறந்து சொல்லுதற்கும் அரிதான துன்பம் மிகுந்த ரௌரவ நரகத்தில் துன்பப்படுவர் எனவே கள்ளுண்ணலின் தீமையை உறுதியாக அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் இனி பதவரை பார்க்கலாம் கள் உண்ணா ஒருவன் தான் கள்ளுண்ணாத போழ்தில் சமயத்தில் களித்தானை கள்ளுண்டு மயங்கிக் கிடப்பவனை காணும் கால் காணும்பொழுது உண்டதன் கள் உண்பதால் ஏற்படும் சோர்வு சோர்வினை உள்ளான்கொல் எண்ணி பார்க்க மாட்டானா ஒருவன் தான் கள்ளுண்ணாத சமயத்தில் கள்ளுண்டு மயங்கி கிடப்பவனை காணும் பொழுதாவது கள் உண்பதால் ஏற்படும் சோர்வினை எண்ணி பார்க்க மாட்டானோ எண்ணி பார்க்க வேண்டும் என்பது கருத்து